வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமையிலும் ஹண்ட்ரட் கிராம் கோகோ பவுடர் டென் கிராம்ஸ் செய்யமுறை முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் பட்டர் போட்டுருவோம் பட்டர் உருகினதும் டார்க் சாக்லேட்டை அதில் கலந்துருவோம் அந்த ஹீட்லேயே அந்த சாக்லேட் வந்து உருகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மைக்ரோ ஓவன் அந்த ஓவனில் கூட வச்சு நம்ம பட்டர் உருக்கிக்கலாம் நம்ம சௌகரியம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த சாக்லேட் உருகினதும் அதுல வந்து நாலு ஸ்பூன் பால் கலந்துருவோம் பால் கலந்துட்டு அதுக்கு மேல கோவுடர் போட்டுலாம் கோகோ பவுடர் போட்டுட்டு அதுக்கு மேல ஐசிங் சுகர் போட்டு பேலன்ஸ் இருக்க மில்கையும் அதுல கொட்டி கலந்துருவோம் மில்க் கலந்துட்டு இந்த பிஸ்கெட்டை வந்து கையிலே நொறுக்கி பொடியாக்கி போட்டுடலாம் ரொம்ப பவுடரா தான் போடணும்னு அவசியம் இல்லை அப்படி நொறுக்கி போடுவோம் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணா வந்து அது சப்பாத்தி மாவு உப்பு அந்த திக் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் தளர்வா வரும் அந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் அதை அப்படியே எடுத்து ரோலர் மாதிரி உருட்டிடுவோம் நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு நீல வாட்டில் ஊட்டுவோம்ல அந்த மாதிரி ரோலர் மாதிரி உருட்டி பட்டர் பேப்பருக்குள்ளே வச்சு நல்லா சுற்றி நல்லா டைட்டாக வச்சு ஃப்ரீசர்ல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுப்போம் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு அதை எடுத்து ரவுண்ட் ரவுண்டா அப்படிங் மாதிரி கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு strainer la konja icing sugar sugar powder ukley adai andukotti apdi thuvi vidu spread panni votta and, the Abde, etu, evaduos, da, and the dark chocolate mela white white a konjam paaka attractive a irukum superb one tasty and healthy bitter chocolate salami taiyar idu ellarkum pidikum try panni paருங்க avarugale minnum sandippom